நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம எந்த அஞ்சல் தலை தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் தலை அதாவது போஸ்டேஜ் டியூ ஸ்டாம்ப்ஸ் நாம தபால் அனுப்பும்போது கிளாஸ் கொடுத்து வாங்கின அஞ்சல் தலையை தானே ஒட்டி அனுப்புறோம் அது என்ன கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் தலை அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தபால் பத்தின ஒரு அடிப்படை தகவலை வந்து உங்களுக்கு சொல்றேன் சாதாரணமா தபால் அனுப்பணும்னா நாமளே ஒரு குறிப்பிட்ட மதிப்புள்ள அஞ்சல் தலைய அந்த தபாலோட இடைக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி தபால் பெட்டியில போடுவோம் அதை தபால்கார எடுத்துட்டு போய் தபால் ஆபீஸ் மூலமா அனுப்பிடுவார் அந்த தபாலும் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துரும் ஸோ ஒரு தபால அனுப்புறவரும் ஒருத்தர் அது போய் சேர வேண்டிய இடத்துல அதை வாங்குறவரும் ஒருத்தர் கரெக்டா தபால் ஆ அடிப்படை தபால் அனுப்புற அனுப்புற தபாலுக்கு சரியான மதிப்புள்ள அஞ்சல் தலைய ஒட்டி அனுப்புனா ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கு பதில அவரு குறைவான மதிப்புள்ள அஞ்சல் தலையை ஒட்டி அனுப்புனா அங்கதான் பிரச்சனையே அந்த இடத்துல தான் நம்ம கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் தலை அதாவது போஸ்டேஜ் ட்யூ ஸ்டாம்ப்ங்கிறது வரும் இப்போ இதோட நடைமுறையை வந்து பார்க்கலாம் குறைவான மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டின தபாலு தபால் வரும்போது அதோட எடையை பார்த்து அந்த தபாலுக்கு இன்னும் எத்தனை அதிகமான மதிப்புள்ள அஞ்சல் தலை தேவைப்படும் நிர்ணயிப்பாங்க அதை அந்த தபால் மேல போஸ்டேஜ் ட்யூ ஸ்டாம்ப்பாக ஒட்டி அனுப்பிடுவாங்க அந்த தபால் போய் சேர வேண்டிய இடத்துல அதை வாங்குறவர்கிட்ட அந்த போஸ்டேஜ் டியூ ஸ்டாம்போட மதிப்புக்கான ரூபாயை வந்து தபால்காரர் வந்து கேட்டு வாங்கிக்குவாரு இப்ப நீங்க கேட்கலாம் தபால் வாங்குறவரு அந்த போஸ்டேஜ் ட்யூ ஸ்டாம்புக்கான ரூபாயை தர மறுத்துட்டாருன்னா என்ன செய்வாங்க அதான என்ன செய்வாங்க அந்த தபால் திரும்பவும் அனுப்புனவருக்கே வந்துடும் இப்படிப்பட்ட நடைமுறையில் இருக்கிறது கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் தலை அதாவது போஸ்டேஜி வெளியிட்ட நாடு தொடர்ந்து இட்டாலி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுலையும் டர்க்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுலயும் நெதர்லாந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுலயும் வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைகள்ல வெறும் அந்த நாட்டோட நாணய மதிப்பில நம்பரை மட்டும் பிரிண்ட் செஞ்சு வெளியிட்டாங்க நம்ம இந்தியாவில் எதுவுமே வெளியிடவே இல்லை அதுக்கு பதிலாக போஸ்டேஜ் ட்யூன்ட்டு சீல் வச்சு அனுப்புற பழக்கம் இருக்கு அடுத்த வாரம் நம்ம அஞ்சல் தலை பயணத்தை விமானத்தில் தொடரலாம் நன்றி வணக்கம்